அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தோண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து எஸ் சி மாணுவல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு வெற்றி எட்மண்ட் ஹில்னாரி முதலில் எவரஸ்ட் சிகரத்தில் ஏற தோற்று போனார் தன்னுடைய தோழர் ஒருவரையும் பலி கொடுத்து தோல்வியோடு திரும்பி அவர் சொன்னார் எவரஸ்ட் சிகரமே என்னை தோற்கடித்து விட்டாய் பொறுத்திரு நான் திரும்பி வருவேன் உன்னை நான் தோற்கடித்து காட்டுவேன் எதனால் இப்படி சொல்லுகிறேன் தெரியுமா உன்னுடைய உயரத்தை தாண்டி உன்னால் ஒரு நாளும் போக முடியாது ஆனால் என்னால் போக முடியும் ஆம் இப்படிப்பட்ட வெற்றியுள்ள வார்த்தைகளை நாம் பேசுகிற போது நிச்சயமாகவே வெற்றியாளர்களாக நாம் மாறுவோம் உலகம் வெற்றி பெற்றவர்களை மட்டும்தான் அதிக அளவில் சார்ந்தோராக பட்டியலிட்டு வைத்திருக்கிறது வெற்றியோ தோல்வியோ என்ற கேள்வியை காட்டிலும் எவ்வளவு கனமான தோல்வி எவ்வளவு இழப்புகளுடனான வெற்றி என்பதுதான் மிகவும் முக்கியமான பரிணாமமாக நம் முன்னால் நிற்கிறது வெற்றிக்கும் வெறிக்கும் ஒரு சின்ன ஒற்று மட்டுமே வேறுபடு என்பதை சற்று உற்று நோக்கினால் நாம் உணர்ந்து கொள்ளலாம் சாதன் என்பது காயங்களை ஏற்படுத்துதல் இல்லை தாக்கங்களை ஏற்படுத்துதல் இருக்கிறது ஆம் நாமும் முயற்சி செய்வோம் வெற்றியாளர்களாக மாறுவோம் நன்றி